நாட்டினை நேயர்களுக்கு வணக்கம் தினமொரு தூளிக்காக உங்கள் அலமையிலும் அம்மை கண்டபோது அதை எளிதில் நீக்க மஞ்சள் தூள் எடுத்து தண்ணீரில் கலந்து வேப்பிலை அதில் போட்டு வெயிலில் காய வச்சு இந்த தண்ணியை வச்சு புளி காட்ட பயன்படுத்துவாங்க அது மட்டும் இல்லாமல் சிறிது வெறுக்கடி அளவு மஞ்சள் எடுத்து தேன்லேயோ பால்லேயோ குழைச்சி அது உள்ளுக்கு எடுத்துக்கிட்டு வந்தாலும் அந்த அம்மையினால் ஏற்பட்டுக்கிற இந்த வைரஸ் காய்ச்சலை போக்கக்கூடியது தொற்றுக்களை போக்கூடியது தொழிலுள்ள அடையாளத்தையும் நீக்கக்கூடியது ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்